அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைக்கு இடம்பெறும் தெலுங்கு பாடல் டும் டும் டு தாசரோச்சாது என்று தொடங்குகிறது இந்த பாடலை உங்களுக்காக தெலுங்கு திரைப்படம் அவே கல்லு என்பதாகும் வேதாவின் இசை அமைப்பில் பேசுசீலாகும் அவரது குழுவினரும் இணைந்து பாடிய கவிஞர் வாலியின் பாடல் இன்று உங்களை தெலுங்கு வடிவத்திலே தழுவுகிறது விகிலும் மர்மமும் இனிமையும் சுவாரசியமும் நெகிழ்ச்சியும் கொண்ட கதையமைப்பில் ஏசி சி திருலோகச்சந்தரின் திறம்பட்ட இயக்கத்தில் வெளிவந்து வெற்றி சித்திரமாக தமிழில் பலம் வந்தது அதே கண்கள் திரைப்படம் இந்த படத்தின் வெற்றிக்கு இதிலே இடம்பெற்ற பாடல்களும் முக்கிய பங்கு வகித்தன அவ கல்லு எனும் பெயரில் இந்த படம் தெலுங்கிலும் தயாரிக்கப்பட்டு அங்கும் வெற்றி படமாய் ரசிகர்களை கவர்ந்தது தமிழில் நாயகனாக ரவிச்சந்திரன் மிக நன்கு செய்திருந்த கதாபாத்திரத்தை தெலுங்கிலே நடிகர் கிருஷ்ணா அருமையாக செய்திருப்பார் தமிழில் பிரமாதப்படுத்திய நாயகி காஞ்சனாவே தெலுங்கிலும் அமர்கலப்படுத்தியிருப்பார் எல்லா பாடல்களுமே வாலியின் ஆற்றலுக்கு பாராட்டுக்களை சூட்டின தெலுங்கிலும் அருமையான மொழிபெயர்ப்புகளாக அவை அமைந்து பொருந்தின நாயகி காஞ்சனா தனது கல்லூரி தோழிகளுடன் நாட்டு நலப்பணி செய்ய கிராமம் ஒன்றுக்கு சென்று அங்கே வீடுகளுக்கு வெள்ளை வெள்ளையடித்தல் போன்ற சுகாதார காரியங்களில் ஈடுபட்டவாறு பாடும் பூம்பூங்கு மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி என்னும் பாடல் மிகுந்த ஜனரஞ்சக ரசனை கொண்டதாக விளங்கிற்று இந்த பாடல் தெலுங்கிலே டுங்டூம் டு கங்கு ரெட்டி என பரவசப்பட்டு பாடலாக வெற்றி பெற்றது நாட்டுப்பாடல் பாணியிலே தொள்ளலான நடனத்தோடு அமைந்து பற்பல மேடைகளையும் இது அலங்கரித்தது இந்த பாடல் காட்சியிலே பூம்பூ மாட்டுக்காரர்களாக நாயனம் ஊதி கொண்டு வருவோரில் ராமு படத்தில் நடித்த சிறுவனும் இடம்பெற்றிருப்பான் அந்த காட்சிக்கான இசையும் நடிப்பும் எல்லோரையும் ரசிக்க வைக்கும் கூடவே சேர்ந்து பாடவும் வைக்கும் தன்மை கொண்டதின்றி கூறலாம் இதோ நேயர்களே அந்த பாடல் ஒலிக்கின்றது